வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று மார்ச் மாதம் நான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சிகாகோ நகரம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பிரிட்டனில் முதலாவது மின்சார டிராம் வண்டி கிழக்கு லண்டனில் போடவிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆண்டு சீனாவின் ஷாங்காய் நகரில் ஏற்பட்ட பெரும் தீயில் ஆயிரக்கணக்கான கட்டடி கட்டிடங்கள் எரிந்து சாம்பலாயின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒஹில் பாடசாலை ஒன்று தீப்பற்றியதில் 174 பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்யாவில் பெப்ரவரி புரட்சி வெற்றி பெற்றது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 கருப்பின பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவின் அசாம் மாநிலத்தின் பெயர் அசோம் என மாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஐசிசி எனப்படும் சர்வதேச நீதிமன்றம் சூடான் அதிபர் ஒமர் ஹசன் அல் பஷீரை குற்றங்களின் போது போர் குற்றங்களுக்காக மனித உரிமை மீறலுக்காக கைது செய்ய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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொலம்பியா பதினாறு விண்வெளியோடம் விண்ணில் செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆண்டன் பாலசிங்கம் விடுதலை புலிகளின் தத்துவாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தே நித்திய கீர்த்தி ஈழத்து ஆஸ்திரேலிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ச நித்தியானந்தன் கவிஞர்